அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல் செய்ய வல்லதை நல்ல நண்பர் செய்வார் அப்படிங்கிறது பெரியவங்களா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் உலகியல் முறையில் ஒருத்தருடைய நடவடிக்கையை கவனித்து பார்த்து மனிதர்களோட பழகக்கூடிய முறையை தெரிஞ்சுண்டு தானும் அதை அவங்க நல்லா பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சு அவருடைய உதவியால் நன்மை பெறுதல் அப்படின்னும் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறோம் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறதுக்கு லௌகிகமாக பார்த்தா கூட ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படிலாம் ஜனங்கள்கிட்ட பழகிறார் அவர் தன்னை எப்படி வச்சுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கும் அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நாமளும் அதை பார்த்து பார்த்து பழகி நம்மளை வளர்த்தி அந்த அர்த்தமும் இருக்குது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த உதாரணம் அதாவது ஓமை நட்பினுடைய சிறப்பை விளக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த இலக்கிய கலை படிக்கிறது சாஸ்திரங்களை படிக்கிறது இலக்கிய கலையினுடைய பெருமையையும் இந்த குரட்பா நமக்கு உணர்த்துகிறது கணக்கிலடங்காத நூல்கள் உலகிலே தோன்றுகின்றன ஆனால் எல்லா நூல்களும் மக்களுடைய மனதிலே இடம் பிடிப்பது கிடையாது சில நூல்களே காலங்கள் கடந்தும் குன்றின் மேலிட்ட விளக்காக உலகத்திற்கு சிறந்த வெளிச்சத்தை கொடுத்து அத்தகைய நூல்கள் தான் இனிமையை நயத்தை மென்மேலும் நமக்கு நல்குகின்றன அது மாத்திரமில்லை இது காரும் இத்தகைய நூல்கள் இருந்தமையை அறிந்திலமே என்று இறங்க வைக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போய் நாங்கள் திருக்குறள் சொல்லித்தர்றோம்னு சொன்னால் சம்ஸ்கிருதமே எங்களுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க திருக்குறளை வந்து சம்ஸ்கிருத நூல்கிற அறியாமையில் இருக்கிறார்கள் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க ஆஹா இப்படிப்பட்ட ஒரு நூல் இருக்குது தமிழில் இருக்கிற நூல் நாம்லாம் கற்க வேண்டிய நூல் பாரதியார் பாடியிருக்கார் இப்போ பாரதியாரை சொன்னால் கூட என்ன சொல்ல தெரியல இப்படிப்பட்ட ஒரு நிலையையும் நாம் இப்பொழுது தமிழ்நாட்டில் பார்க்குறோம் ஆஹா இதை காலப்போக்கில் என்னாகும்னா இப்படி ஒரு நூலை நான் சிறு வயசில் என் வாழ்க்கையே மாறியிருக்குமே என்ன தான் இல்லை திருக்குறளில் எல்லா வகையான மேன்மைக்கான விஷயங்களும் உலகியல் விஷயமா இருக்கட்டும் இன்ப இயலா இருக்கட்டும் அற இயலா இருக்கட்டும் கடவுளை பற்றுதா இருக்கட்டும் மெய்யியலா இருக்கட்டும் இறையியலா இருக்கட்டும் எல்லா விதமான இயலும் இருக்கு ஆக பிற்காலத்தில் நாம் இதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மையுடைய இலக்கியங்கள் நம்மிடம் ஏராளமாக இருக்கின்றன இதையெல்லாம் படிக்க நேரம் போதல் கம்பராமாயணம் எத்தனை பேர் திருக்குறளே படிக்கலன்னா கம்பராமாயணம் எல்லாம் எங்கே மக்கள் படிக்கப் போகிறார்கள் ஒரு சில அறிஞர்கள்தான் அதை சுவைக்கிறார்கள் ஆக இதை உவமையாக காட்டியிருக்கார் பண்புடையாளர் தொடர்பையும் நூல கற்பதையும் உவமையாக காட்டியிருப்பதை நாம் நன்கு சிந்தித்து புரிந்துகொள்ள வேண்டும் தண்டபாணி தேசிகர் தன்னுடைய உரையிலே சொல்லுகிறார் பலகார் படித்தல் பலகார் பாடஞ்சொல்லல் பேசுதல் முதலிய எல்லா வகையிலும் நூலறிவு ஒரு காலைக்கு ஒரு கால் நயமிக்க தோன்றும்னர் ஒரு ஒருத்தரே நம்மளே வகுப்பில் பார்க்குறோம் இன்னைக்கு தான் இதை சொல்கிறேன் போனால் அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்க மாட்டோம் பின்னாலே அது ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது அதுபோல பழகுந்தோறும் நட்பு வளரும் என்பதாம் என்று அதை சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தை அதாவது நிறைய தடவை பலகார் படித்தல் பலகால் பாடஞ்சொல்லல் பலகாலம் பேசுதல் இதனால தான் நூலறிவு ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு நுணுக்கங்களை கொடுக்கும் ஆ நவிள்தோறும் அப்படிங்கிறதுக்கு படிக்கும் தோறும் அல்லது பயில பயில அப்படின்னு பொருள் சொல்லியிருக்கிறார்கள் நவில் என்கின்ற வினை இந்த குரலில் மட்டுமே வந்திருக்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம் நன்றி நவிழல் அப்படிங்கிறாங்க நவிழல்னா சொல்கிறதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லுதல் பயிலுதல் படித்தல் இதுக்கெல்லாம் நவில் அப்படிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறோம் நூல் நவில் புலவர் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் அது செய்யுள் இயலில் நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சு அங்கே வருகிறது கற்றலுக்கும் நவிழ்தலுக்கும் உள்ள மாறுபாடு ஆராயத்தகுந்தது என்று ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார் அவர் பெயர் சேவை சண்முகம் என்று அந்த அறிஞருடைய பெயர் ஒரு நூலோட ஆழ்ந்த பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு வாசிப்பதற்கு நவிள்தல் என்று பெயர் என்றும் சொல்லுகிறார்கள் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப டீப்பாக படிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா ஆழமாக படிக்கிறது அதுக்கும் நவிழ்தல் தான் பெயர் ஒரு நல்ல நூலை பல படித்தாலும் மனத்துக்கு சலிப்பு தொற்றது கிடையாது அதன் பொருளை கற்க கற்க அதனுடைய நயம் மேலும் மேலும் வெளிப்படும் இந்த இந்த குரப்பாவின் பொருளை ஓரளவு சிந்தித்து நாம் நிறைவு செய்கிறோம் நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி